வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி ஒரு வளநாட்டினை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் அவர் மிகவும் விசித்திரமான குணமுடையவர் என் தம் மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர் அவர் மக்கள் அதிகமாக கடந்து செல்லும் ஒரு மலைப்பாதையின் நடுவே ஒரு பெரிய பாறாங்கல்லை போட்டு வைத்தார் அந்த வழியில் பயணப்பட்ட பலர் இந்த பாறாங்கல்லை கண்டு எரிச்சல் அடைந்தனர் சிலர் வெகு தூரம் சுற்றி மாற்றுப்பாதையில் பயணப்பட்டார்கள் சிலர் ராஜாவை வெகுவாக திட்டினார்கள் விமர்சனம் செய்தார்கள் என்ன அரசாங்கம் இது பொறுப்பற்ற அரசு அதிகாரிகள் மக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற இந்த கல்லை அகற்ற வேண்டாமா என்று புலம்பினார்கள் சிலர் சிரமப்பட்டு பாறாங்க மீது ஏறி இறங்கி அவர்களாகவே ஒரு வழியினை உண்டாக்கி கொண்டார்கள் ஆனால் ஒருவருக்கு கூட பாறாங்கல்லை பாதையினை விட்டு நகர்த்த வேண்டும் என்று தோன்றவில்லை பலரோ பாறாங்கல்லை பார்த்ததும் பயணம் தடைப்பட்டு விட்டது என்று பயணத்தை நிறுத்திவிட்டு பாறாங்கல்லை நகர்த்திய பிறகு பயணப்படலாம் என்று சாலை ஓரத்திலே படுத்துவிட்டார்கள் ஆவேசமாக அங்கு வந்த இளைஞன் ஒருவன் மட்டும் அந்த கல்லை நகர்த்த முயற்சி செய்தான் பலர் பரிஹசித்தார்கள் சிலர் ராஜதண்டனை கிடைக்கும் என்று எச்சரித்தார்கள் வெகு சிலர் உதவிக்கு வந்துவிட்டு நம்மால் முடியாது என்று கைவிட்டனர் ஆனால் அந்த இளைஞன் விடாப்பிடியாக போராடினான் கல் மெல்ல நகர்ந்தது கல்லை சரிவில் உருட்டினான் கல்லுக்கு கீழே ஒரு கடிதமும் பையும் இருந்தன அந்த கடிதத்தில் இந்த கல்லை யார் நகர்த்துகிறார்களோ அவர்களுக்கு மக்களின் இடையூறுக்கு எதிரான போராட்ட உணர்ச்சிக்கு அரசரின் அன்பளிப்பு ஆயிரம் பொன் என்று இருந்தது கவனத்தில் வையுங்கள் ஒவ்வொரு தடங்களிலும் ஒரு புதையல் ஒளிந்திருக்கிறது என்ன வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா என்ற பாடல் நினைவுக்கு வருகிறதா நண்பர்களே